அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ருக்குவும் சுஜூதும் ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் நேரமும் இரண்டு சஜிதாக்களுக்கு இடைப்பட்ட நேரமும் ஏறக்குறைய ஒரே அளவாக இருந்தன